திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு ஆலங்காடு திருச்சிற்றம்பலம் வெள்ள நீர் சடையர் போலும் விரும்புபார் கெளியர் போலும் உள்ளுளே உருகி நின்ற குகப்பபர்கர் போலும் கள்ளமேவினைகளெல்லாம் கரிசருத்திடுவர் போலும் அள்ளலம் பழனை மேயம் ஆலங்காட்டடிகளேம் செந்தழல் உருவர் போலும் சினபிடையுடையர் போலும் வெந்தவண்ணீரு கொண்டு மேய்க்கணிந்திடுவர் போலும் மந்த மாம்பொழிர்பழனை மல்கிய வள்ளல் போலும் அந்த மில்லடிகள் போலும் ஆலங்காட்டடிகளே கண்ணினார் காம வேலை கனலெழ விழிப்பர் போலும் எண்ணிலார்புறங்கள் மூன்று மெரியுணச்சிரிப்பர் போலும் பண்ணினார் முழவமோவா பழனைமேயம் அண்ணலாரெம்மையாளும் ஆலங்காட்டடிகளே காரிடு விடத்தையுண்ட கண்டரன் தோழர் போலும் தூரிடு சுடலை தன்னில் சுண்ண வெண்ணீற்றர் போலும் கூரிடு முறுவர் போலும் குளிர்பொழிர் பழனை மேயம் ஆரிடு சடையர் போலும் ஆலங்காட்டடிகளே பார்த்தனோடமர் பொருது பத்திமை காண்பர் போலும் கூர்த்தவாயம்பு கோத்து குணங்களை அறிவர் போலும் பேர்த்துமோராவனி அம்போடும் கொடுப்பற் போலும் தீர்த்த மாம்பழை மேய திருவாலே வீட்டினார் சுடுவெண் நீர் மெய்கணிந்திடுவர் போலும் காட்டில் நின்றாடல் பேணோ கருத்தினை உடையர் போலும் பாட்டினார் முழவமோவம் பைம்பொழிற்பழனை மேயார் ஆட்டினாரரவந்தன்னை ஆலங்காட்டடிகளேம் தாளுடை செங்கமல தடங்கள் சேவடியர் போலும் நாளுடை காலன் வீழம் உதை செய்த நம்பர் போலும் கோளுடை பிறவி தீர்ப்பார் குளிர்பொழி பழனை ஆளுடை ஆளுடையண்ணல் போலும் ஆலங்காட்டடிகளே கூடிநார் உமை தன்னோடே குறிப்புடை வேடம் கொண்டு சூடினார் கங்கையாளை சுவரிடு சடையர் போலும் பாடினார் சாமவேதம் பைம்பொழிர் பழனை மேயார் ஆடினார் காளி காண ஆலங்காட்டடிகளே வெற்றரை சமணரோடு விலையுடை கூரை போர்க்கும் ஒற்றரை சொற்கள் கொள்ளார் குணங்களை உகப்பர் போலும் பெற்றமே உகந்தங்கேறும் பெருமையுடைய போலும் அற்றங்களறிவர் போலும் ஆலங்காட்டடிகளே மத்தனாய்மலை எடுத்த அரக்கனை கரத்தோடுக ஒத்தினார் திருவிரலால் ஊன்றியிட்டருள்வர் போலும் பக்தர்தம் பாவம் தீர்க்கும் பைம்பொழி பழனை மேயம் அத்தனார் நம்மையாழ்வார் ஆலங்காட்டடிகளாரே சுவாமி ஊர் புத்த அம்பாள் வண்டார் வண்டார்குழலி அம்மை திருச்சிற்றம்பலம்